தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தர்மபுரம் ப சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை திரு முருகனடிமை சுந்தர கங்காதன் அவர்கள் குத்து ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட மேன்மை நமக்கருள் செய்திட கடக்கை ஐந்துடை தாஷவி நீழ்முடி கடக்கடிச்சை கருத்துள்ளிருக்குவார் ganarine vanulagum <laughs> mannulagum <laughs> vaale vanulagum mannulagum vaale marivaale ya செய்ய தமிழ் பார்வை செய்ய தரு செய்ய தமிழ் செய்ய தமிழ் பார்வை செய்ந்து கரு परवी अंजलि सेहि पर आ नै मुख नै परवी अंजलि सेहि पर பன்னிரண்டு திருமுறைகள் என்று பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் வகுத்து வைத்த நம்பியாண்டார் நம்பி பெருமான் அவர்கள் பதினோரு திருமுறைதான் வகுத்து வைத்தார் பதினொன்று பின்னால் வந்த பெரியவர்கள் பெரிய புராணத்தை சேர்த்து பன்னிரண்டாக ஆக்கினார்கள் ஆக்கினதில் தவறு ஒன்றும் இல்லை பன்னிரண்டு திருமுறையாக ஆற்றல் இருந்த தவறு இருக்கோ இல்ல கிடையாது நமது பெரியவர்கள் முற்றறிவுடையவர்கள் அதனால் அதை கரெக்டா செய்து வைத்து விட்டார்கள் பின்னால வந்த பெரியவர்கள் 13 பதிமூன்றாக ஒன்று சேர்க்கலாம் என்ற எண்ணம் வரவில்லை அதுதான் ஆச்சரியம் இல்லையா ஆமா சேர்க்கிறார் பெருமானுக்கு அப்பரமாக ஏதேனும் ஒரு தெய்வ நூலை பதிமூணாக சேர்த்திருக்கலாம் அல்லவா நாம ஒரு வீடு கட்டுறோம் நம்ம பின்னால வந்த பையன் ஒரு மாடி ஒண்ணு போட்டான் தவறு என்ன அப்படின்னு அவன் நினைக்கலாம் தவறுன்னு சொல்லுவோமா ஒண்ணுதானே போட்டான் ரெண்டு போட்டிருக்கா அப்படின்னு நாம சொல்லுவோம் ஆமா அந்த மாதிரி பின்னால பதிமூணு வந்து சேர்க்கப்படவே இல்லை நல்ல வேலையா போச்சு இந்த 12 திருமுறையே நாம தெரிந்து கொள்ள முடியாத நிலையில நாம இருக்கிறோம் நீங்க நினைக்கலாம் யோ பன்னெண்டு திருமுறை எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம் ஐயா நூறு பேர் இருக்கிற இடத்துல எழுபத்தஞ்சு பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருபத்தஞ்சு பேருக்கு தெரியாம இருக்கலாம் என்னுடைய கணிப்பு நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து நான் மேடையில் பாடி ஐம்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி மூணு இல்லையா ஆமா நாப்பத்தி ஒன்பதும் மூணும் ஐம்பத்தி ரெண்டு வருடமாக தமிழ்நாடு வெளிநாடு எல்லாம் பாடி பார்த்ததுல நூத்துக்கு பத்து பேர் கூட திருமுறையை நன்றாக தெரிந்தவர்கள் இல்லை என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப் என்னுடைய சொல் வேணா நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்ல தடுக்க முடியும் என்னுடைய கணிப்பு இருக்கு பாருங்க அதை தடுக்க உங்களால இயலாது இல்லையா ஆமா வேற்று மதத்தவர்கள் தன்னுடைய மத நூல்களை தெரிந்திருக்கிற அளவுக்கு வர்களுக்கு தெரியவில்லை என்பது என்னுடைய எண்ணம் வாய்ப்பும் செய்து கொடுக்கப்படவில்லை சைவ சமயத்தில் ஆமா அதற்கு காரணம் வீதியில சேவாரத்தை பாட விட்டாங்க சாமி கூட தப்பு ஒன்றும் சாமி கூட தேவாரம் பாடிட்டு போறதுனால தப்பு இல்லை ஆனால் அது பொது மக்கள்கிட்ட போய் சேரலையே இல்லையா ஆமா ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு சாமி போறப்படும் யார் வீதியில நின்னு கேட்ப ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இதுக்கு மேல சரி கோயில் நான் பாடலாம் அப்படின்னு பார்த்தா கோயில் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முந்தையே அமைதி இல்லாத இடமாக நமது கோயில் போய்விட்டது ஆமா மகாத்மா காந்தி சுயசரித சுயசரிதை அல்லது சத்திய சோதனை ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதன் பெரும்பகுதியான பெயர்கள் படித்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதில் அவர் எழுதுறார் நமது மத கோயில்களிலே அமைதியின்மையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு அவர் அவர் அந்த புத்தகம் எழுதி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலேயே இருக்கும் அதுக்கு முந்தி நடந்ததே அவர் எழுதுறாரு இப்ப வர வர கோயில் அமைதி இன்மை நாம எங்கேயாவது உட்காந்து சித்த மேலே சிந்தனை செய்யலாம் என்று நினைத்தாலும் தேவாரத்தை பாடலாம் என்று நினைத்தாலும் அது நடைபெறவில்லை ஆனா கோயில் தேவார ஓடுவார்கள் இருக்கிறாங்க தேவாரம் பாடுறாங்க எத்தனை பேர் அதை கேட்கிறான் சாணி கேட்கிறார் சாணிக்காகத்தான் பாடப்படுகிறது அதை ஒத்துக்கிறேன் ஐயா அந்த மனிதனும் கேட்கலாம் அல்லவா கேட்க முடியவில்லை நான் தமிழ்நாடு பூரா சுத்தினேன் எத்தனையோ கோயில்கள்ல பாடி பார்த்திருக்கிறேன் இந்த தமிழ்ச்ச சங்கத்தில் இருக்கிற அமைப்பு அமைதி அங்க கிடைக்கல அதனாலதான் நாலு வருஷத்துக்கு முந்தி இந்த தமிழ்ச்சங்கத்தை கெஞ்சி கூத்தாடி எழுதி கேட்டேன் அந்த பெருமக்கள் நான் ஒரு வருஷம் எண்ணினார்கள் இவர் கேட்கிறபடி கொடுக்கலாமா அப்படின்னு இதற்குன்னு ஒரு ஆட்சி குழு அவர்கள் ஒரு வருடம் கடித்து பரவாயில்லை அவருக்கு கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று எண்ணினார்கள் இப்போ அதே ஆட்சிக்குழு பரவாயில்லை அவர் கொஞ்சம் ஒழுங்கா சொல்றார் அதுக்கு நீண்ட காலம் கூட கொடுக்கலாம் என்று எண்ணினார்கள் நான் அவர்களுக்கு வணக்கம் செலுத்திக் கொள்ளுகிறேன் இப்போ நாபக்கரசரை சைவகளை பிறந்தவர் பரம்பர சைவன் இல்லையா ஆமா விதிவசத்தால் சமண மதத்துக்கு போயிட்டார் நான் சொல்றேன் விதிவசம்னு சேர்க்கிறார் என்ன சொல்றார் சேர்க்கிறாருடைய வாக்குல என்ன வருகிறது அப்படின்னு கேட்டா நம்பர் அருளாமையினால் புறச்சமயம் நன்னினார் அப்படின்னு எழுதிட்டார் நம்பருடைய அருள் சிவனுடைய அருள் இல்லாமையால் வேற்று மதத்திற்கு போனான் போனார் எழுதித்தார் அதே சமயம் திரும்பி வந்தபோது நம்பர் அருளினமையினால் சைவ சமயத்துக்கு வந்தார் எழுதி அதே சொல் திருப்பி போட்டார் சரி நாம மனதை தேற்றிக் கொள்ளுவோம் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போனவனுக்கு இத்தனை தண்டனை கொடுக்கத்தான் வேண்டுமா தேவையா அது கொல்லாமை கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்லிட்டு எறும்ப கொண்டா பாவம் ஈய கொண்டா பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனிதனையே கொள்றான் இப்ப பத்து எறும்ப நாம கொண்டுட்டோம்னா போலீஸ் நம்மள வந்து கைது பண்ணாது ஒரு கோழிய வெட்டி விட்டோம் ஒரு ஆட்டை வெட்டி விட்டோம்னா யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டான் தன் தாம்பெற்ற குழந்தையிட்டான் தொலைச்சு விட்டான் சட்டம் அப்படித்தானே சொல்லுகிறது ஆமா அப்படி ஒரு பெரிய மனிதனை சுண்ணாம்பு கால வாயில செஞ்சு போட்டான் யானை விட்டு இட செய்தான் பாய்சந்த கலந்து கொடுத்தான் போரும் பத்தாசு கல்லுல கட்டி கடல்ல செஞ்சு கொண்டு போட்டான் தேவைதானா நம்ம தகப்பலே ஒரு தவறு பண்ணி விடுகிறான் என்று அவன் எண்ணிக்கொள்ளுவோம் அவன் அடிக்கலாமா நாம அடிக்கலாமா அடிக்கூடாது என்னுடைய தாய் எனக்கு வினவு தெரிந்து என்னுடைய தாய் தந்தையுடைய சொல்லிருந்து நான் தவறதே இல்லை ஒரு சமயம் என்னுடைய தாய் என்ன பண்ண ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய ஒரு நிலத்தை நாலாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல அப்ப ஆயிரம் ரூபா என்ன வேல்யூ சொன்னீங்க போட்டுக்கோங்க என்னம் அவன் நாலாயிரம் ரூபாய் சொல்றான் அத போய் நீ வாங்கன்னு சொல்றியம்மா அப்படின்னு சொன்ன என் தாய் என்ன பண்ணாங்க அப்படி சட்டனா புரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு நிமிர்ந்து என்ன பார்த்து நீ அந்த நிலத்தை வாங்கிவிடு அதற்கு மேல நான் பேசுவதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை நாலாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிவிட்டேன் பத்தளவு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு கொண்டு வந்து என் தாய் கையில கொடுத்து ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய நிலம் உன்னுடைய சொல்லுக்காக நாலாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இதோ இருக்கிறது பத்திரம் பார்த்துக்கொள் அப்படின்னு அதுக்கு என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அது நம்ம பூர்வீக நிலமடாது நம்ம பூர்வீக நிலம் உங்க தாத்தா வச்சுட்டு போனது அது உங்க அப்பா விற்கிட்டாரு விற்காதீங்கன்னு நான் தடுத்தேன் அந்த நிலம் போயிட்டேன்னு எனக்கு உள்ளத்துல ஒரு ஆதங்கம் இருந்தது வாய்ப்பு கிடத்த போது இவ்வளவுதான் இத முதல்லே சொல்லிருக்கலாமே அம்மா அப்படின்னு கேட்டேன் முதல்லயே சொன்னா உனக்கு அவ்வளவு புரிய முடியாது இப்ப சொன்னாதான் உனக்கு தெரியும் அப்படித்தாங்க ஆமா அந்த மாதிரி ஒரு மனிதன் இந்த மதத்திலிருந்து அந்த மதத்துக்கு போனா திவி வந்தான் திவிங்கி வரும்போது ஒரு மனிதனை எந்த வகையிலும் திருத்த முடியாது என்னுடைய அனுபவம் எந்த வகையிலையும் திருத்த முடியாது உடல்ல நோய் வந்ததுன்னா திருந்தி விடுவான் இது நான் கண்ட உண்மை பனத்துனால திருத்த முடியாது அதிகாரத்தினால திருத்த முடியாது அடியினால திருத்த முடியாது உதவினால திருத்த முடியாது அவனுக்கு உடல்ல நோய் வந்துடுச்சுன்னா திரிஞ்சு ஆமா அந்த மாதிரிதான் கடவுள் என்ன பண்ணா சூழல் நோயை கொடுத்து அவரை திரிச்சுட்டான் வந்தாரு மூணு தண்டனை கொடுத்தான் நாலாவது ஒரு தண்டனை கல்லுல கட்டி கடல்ல தூங்கி போட்டான் அப்பவாவது இந்த பெரியவர் அந்த கல்லில கட்டி போட்ட கும்பலை பார்த்து நீங்க நாசமா போக உன் குடும்பமே ஒழிஞ்சு போக அப்படி சொல்லிக்கலாம்ல இல்லையா ஆமா நாற்பத்தஞ்சு பேர் தான் பஸ்ல சுதந்திரம் பெறத்துக்கு மிந்தி இப்ப நானூத்தி ஐம்பது பேர் போறான் அந்த பஸ்ல கைப்பட்டு சண்டே கால் பட்டு சண்டே எவ்வளவு சண்டை போடுறோம் ஆமா அந்த மாதிரி தன்னுடைய உயிரே போக போகிறது அவனை வச்சிருக்கலாம் சிட்டி இருக்கலாம் நீங்க கும்பலே ஒழியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொல்லல நாகுக்கர் சார் பெருமான் சொல்லல எவ்வளவு அமைதி பார்த்தீங்களா அவருடைய உள்ளத்துல இதை எண்ணணும் பஸ்ல கைப்பட்டா சண்டை வந்து கால் பட்டா சண்டைக்கு வந்து கட்டி கடல்ல தூக்கி எரிய அடுத்த நிமிஷம் உயிர் போயிட போகிறது அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஒண்ணுமே சொல்லல பின்னால்தான் தமிழர்களுடைய தமிழர்களை பத்தி பாடி வச்சிருக்கிறாரே தவிர அந்த தீ நெறிக்கு நான் போனது தப்புன்னு பின்னாலதான் பாடினாரு தவிர தீ இப்பாடல என்ன சொன்னாரு நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாய மந்திரம் என்னை காப்பாற்று அப்படின்னு தான் இந்த இடத்துல நாவுக்கரசருடைய உள்ளத்தை நாம எண்ணி பார்ப்போம் அந்த அமைதி கிடைக்குமா கிடைக்காது நிச்சயமா கிடைக்காது எவனுக்கும் கிடைக்காது சொற்றுனை வேதியன் ஜோதி வானவன் சொட்டுனை திருந்தடி பொருந்த கைதோட கட்டுனை பூட்டி ஓர் கடலில் தாக்கினும் நட்டுணையாவது நமச்சி சொல்ல முடியுமா நினைக்க முடியுமா முடியாது நாவிற்கு அருங்களும் நமச்சிவாயவே என்றும் சொன்னார் அடுத்தபடி ஒரு பாட்டு சொல்றார் சுவாமி வானத்தை முட்டுகிற வரைக்கும் ஒருத்தன் விறகு அடிக்கிப்பட்டு அதை எரிக்க நினைக்கிறான் எத்தனை டன் விறகு கொட்டினாலும் அத்தனை டன் நெருப்பு அதில் கொட்டணுமா தேவையில்லை எத்தனை டன் இவன் விறகு கொட்டினாலும் ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சு வச்சோம்னா தொலைஞ்சது அதுபோல நீ எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் சாமி நான் என்பதை பாபம் பண்ண மாட்டேன் என்று நமச்சியா மந்திரத்தை நீ சொன்னியானால் அந்த பாபம் அழிந்துவிடும் அதுல ஒரு கருத்து பாவத்தை பண்ணிக்கிட்டே அந்த மாதிரி நமச்சியா மந்திரத்தை சொன்னி இருந்தம்னா தப்பு இனிமே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று எண்ணணும் இல்லையா ஆமா தவறு செய்கிறது உயிரினுடைய இயற்கை அந்த தவறை அவ்ள விண்ணுறை அடிக்கிய விறகில் வெவ்வளிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பண்டிய உலகில் பயின்ற பாவத்தை அதுல செய்த பாவத்தை சொல்லல சாமி பயின்ற பாவம் என்பது பலகாலம் செய்யப்பட்டது ஆமா பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சி வாயவே எனக்கு என்னை துன்பம் வந்தாலும் இறந்து யாரையும் விடுக்கி பிரான் நன்றி எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை நீ தீர்த்து விட்டால் உன்னை கடவுளை என்று நான் சொல்ல மாட்டேன் எவ்வளவு சின்னமான எண்ணம் பார்த்தீங்களா அவருக்கு இப்ப நாம என்ன பண்றோம் யாராவது பத்து ரூபா காசு கொடுத்துட்டா பெரிய கும்பிடு போறோம் பத்து ரூபா காசு ஒரு வேலைக்கு ஹோட்டலுக்கு போறதுக்கு ஆகாத இந்த காசு இல்லையா ஆமா இடுக்கண் பட்டிருக்கோம் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம் சொல்ல மாட்டேன் சொல்லுக்கு உறுதி அப்பர் என்று சொல் என்று சொன்ன ஒருத்தன் சொல் எது பாத்தீங்கள அடுக்கற்கு கிடைக்க அருளின் நாமூற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய் அடுக்கல் என்பது மலை மலைக்கும் கீழே நான் மாற்றிக்கொண்டாலும் வேறுத்தன கடவுள் என்று சொல்ல மாட்டேன் அது இசை வடிவத்துல வருகிறது பாத்தீங்களா ஆமா தேவான சரிபாசன இசை வடிவத்துல வந்ததுதானே ஆமா நிச்சயமா யாரையும் பிடிக்கிறார் என்று உட்கார்ந்துட்டு இருக்காரு கல் தப்பமா மிதந்துடுத்து இல்லையா ஆமா அது வாரியார் சாமி சொல்லுவார் வாரியார் சாமி சொல்ற ரீசன் ரொம்ப நல்லா அது அவருக்கே உரிய பாணியில அவர் சொல்லிவிடுவாரு அவர் சொன்னத நான் சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க ஆமா அந்த சொல்லாற்றல் அவருக்கு இருந்தது கல் மேல உட்கார்ந்து பாடினார் உருகி பாடினார் இவர் உருகி பாடும் போது கல் உருகிடுது கல் அது மிதக்கும் இப்பவும் இந்த கல் சுடுறான சூழ சூளையில அது மிகவும் சூடா போய் உருகிட்டுனா மிதக்கும் ஆமா அந்த சூட்ல இருந்து பாடுதலாவது அது மிதந்ததுன்னு அவர் சொல்லுவார் சுவாமி பாரியார் கருத்து அது அவருக்கு தான் அது அவருக்கே உரிய பாணி அந்த பாணி எந்த பெயலுக்கும் அம்பில்ல நீர் அருங்கலம் விரதிகளாம் அப்படி ஒரு நீதி ஒன்னு சொல்றார் தவம் செய்கிற ஒருமன் சிறுநீர் பூசாமல் தவம் செய்தார் அது பிரயோஜனம் இல்லைன்னு எழுதியிருக்கிறார் நடுமத்தில் நடுமத்தில் இப்படி நீதி எல்லாம் சொல்லிட்டே போறாரு பாருங்க ஆமா வெண்ட அருங்கலம் விரதிகற்கெல்லாம் அந்தனருக்கு அருங்கலம் அருமறை அரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீன்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாய சார்ந்தவர் நல நிலநாத நலன் குலநிலவராக குலத்திற்கு ஏற்ப ஓர் நலம் மிக கொடுப்பது நமக்கு கடவுள் குலத்தை பார்ப்பது கிடையாது முகத்தை தான் பார்க்கிறான் இல்லையா அறுபத்தி மூன்று நாயன்மார்களை திருநாளை போவார் பரேர் ஆமா வரையர் உண்டு வாணியர் உண்டு சக்கர் உண்டு வீண் பிடிக்கிறவன் உண்டு அந்தனும் உண்டு அரசனும் உண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இன்னைக்கு நம்ம நம்ம நாட்டுல ஜாதி தலவிருச்சி ஆடும் ஆனா சைவத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஒரு சேர எண்ணுகிறார்கள் வேடையா எண்ணி அப்ப வச்சான் அப்ப வச்சான் இப்ப வச்ச போனான்னா வைக்கப்படாதுன்னு தடுத்தாலும் தடுத்து விடுவான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இல்லையா ஆமா சின்ன போவர் பறையர் தானே இல்லையா அவரை சிவன் ஆட்கொண்டானு சிவலிங்கத்தையே அவர் பார்த்ததே கிடையாது அதுபோல பஞ்சாசரம் ஜபம் பண்ணுகிறான் ரொம்ப பேர் பண்றான் ஒத்துக்கிறேன் ஆனா ஜெபம் சரியா செய்கிறானா ஜபம் சரியா செய்றானா நான் ரொம்ப பேரை பாக்குறேன் ஜபத்தை சரியா செய்யறதில்ல அதுபோல கோயிலுக்கு எல்லாரும் போறான் ஒழுங்கா போறானான்னு பார்த்தா இல்லை ஆமா அந்த ஒழுங்கு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு கொஞ்சம் என்ன நிறையவே குறைஞ்சு போச்சு கோயிலுக்கு போற கூட்டம் நிறைய பெருகி போச்சு கொழுந்து போலமில ராகிலும் குலத்திற்கு ஏற்ப ஓ நலம் மிக கொடுப்பது நமச்சிவாய தலைமில வீடினா அருகில் விழுமிய தொண்டர்கள் கூடினா அறநெறி கூடி சென்றனும் ஓடினேன் ஓடி நாடிலே நாடிற் நமச்சிவாய இல்லக விளக்கது இருள் சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னறியாகிய முல்வன் முக்கணன் தன்னரியே தலநாதல் சின்னமே சென்றடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே மாப்பிணை தழுவியாதோ கை சதியும் பாடினார் அந்த கல் மிதந்தது என்று எழுதி வைக்கிறார் தெய்வ தேக்குதார் பெருமான் அந்த கல் மிதந்துகிட்டே போச்சு கடலூர் இன்னைக்கு சொல்றமே இந்த திருப்பாதிரி பிரிவு அங்க கரையில போய் உதும்பிச்சது அவர் கடல்லிருந்து ஒதுங்கி எரிங்கி ஏறின இடம் இப்பவும் கரையேற விட்ட குப்பம் என்று இருக்கிறது ஆனா கடலுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறது இப்பொழுது என்ன காரணம்னு அது நிலம் ஆராய்ச்சி பண்றவங்களை தான் கேட்கணும் ஒரு சமயம் கடல் பின்னால போயிட்டா முன்னாடி வருதுங்கிறாங்க இது பின்னால போயிருந்தேன் எப்படி போச்சுங்கிறதெல்லாம் புதிய ஆராய்ச்சிக்காரர்களுக்கு தான் செய்ய முடியும் இல்லையா ஆமா கிட்டத்தட்ட கடலூர்ல அந்த கரையே கரையேற விட்ட குப்பத்திற்கும் கடலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும் வந்து விட்டது கரையேறார் நேர திருப்பாதிரி புரிய கோயிலுக்கு போறார் ஒரு ஊருக்கு போறோம்னா நேரம் போறது எங்க போவோம் ஹோட்டலுக்கு தான் போவோம் அது சொந்தக்கார வீட்டுக்கு தான் போவோம் ஆனா இந்த தேவாரம் பாடிய பெரியவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் அவர்களுடைய எண்ணம் இது இல்லையா அவர்தான் அவர்கள் பெரியவர்களாக போற்றப்பட்டார் சுவாமி கோயிலுக்கு போறார் ஒரு திருப்பதிகள் yumai udan toondinarai udan toondinarai udan toondinarai pana மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் உலகம் படைத்து உகந்த மனத்துள்ளிருக்க ஏந்தான் இமயவர்க்கு எந்த சிற்புலூர் தோன்றாற் நம் தன் அடியோங்கே துணையாயிருந்தனம் தன் அடியோங்கே நான்காம் திருமுறையில் வருகிறது இது நான்காம் திருமுறையில் உள்ள திருப்பதிகங்கள் தான் உங்களுக்கு நான் பாடி காட்டுக் கொண்டிருக்கிறேன் அடிக்கடி கேட்ட பாட்டு ஒண்ணும் புண்ணிய உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரும் தர வேண்டும் நலித ிருக்க வழுவருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய்யூர் செடுநீர் புனர்த்தந்து செஞ்சலை மேல் வச்ச தீவனே கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையேன் உன் கடலே நினைக்கும் உடையேன் உருவாய் தெரிந்து உங்கள் நாமும் பயிர்ந்து உனது அருளால் திருவாய் பொலிய சிவாயநாயந்தில் இறங்கிந்தேன் உனது அருளால் திருவாய் பொலிய மீரணிந்தேன் சிவாய நமயன்று நீரணிந்தேன் சிவகதி நீ பாதினி புலியூரே இந்த பதியத்துல இன்னும் ஒரு பாட்டு எனக்கு தெரியும் நான் நிறைய பாட்டுக்கு தான் நற்று பண்ணினேன் வயசாயிட்டுதுங்கிறது ஒரு பக்கம் மனிதனுக்கு இந்த மறதின்னு ஒண்ணு அது கடவுளால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் மறதி என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் எவனுக்கு மறதி இல்லையோ அவன் தான் ஆமா எப்பவோ இறந்து போன பெண்ணை நினைப்பான் எப்பவோ இழந்து போன பொண்ணை நினைத்தான் நினைத்து நினைத்து நினைத்து அதை மறக்க முடியாமல் பயிற்சியமா போடுவோம் மறதி என்பதும் அண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பிரசாதம் ஆமா அந்த மாதிரி எனக்கும் போச்சு ஆனா ஒரே ஒரு பாட்டு எனக்கு நினைப்பு இருக்கு சுவாமி என்ன சொல்றார் அவருடைய திண்ணமான உள்ளம் மண் பாதளம் புக்கு இந்த மண் உலகம் உலகத்துக்கு போனாலும் சரி அதுதான் பூகம்பம் இல்லையா ஆமா மண் பாதளம் புக்கு மூடி இந்த உலகத்தை எல்லாம் இந்த கடல் மூடிவிட்டாலும் சரி மத்திய ஏழு உலகம் பின்பால் திசையே மாறி போடுகிறது கடல் தண்ணி எல்லாம் கொண்டு போச்சுன்னா திசை மாறிடும் நான் ஒரு நாள் என்ன பண்ணி பத்து மணிக்கு வேலூர இங்கே போயிட்டு வந்து போரூர்ல இறங்க தூங்கிக்கிட்டே வந்தா போரூர்ல இறங்கிட்ட ஒருத்தனை கேக்கிறேன் குந்தத்தூர் ரோடு எதுன்னு அவன் சொன்ன என்ன குந்தத்தூர் ரோட்ல நின்றுகிட்டே கேக்குறேன்னா அப்படியா அப்படின்னு அப்புறமா கொஞ்சம் அப்படியே நினைப்பு பார்த்து போக ஆமா இது தெரிஞ்சு அப்படி திசை மாறிவிடும் அதத்தான் சொல்றார் சாமி மன் மண் பாதலம் பூக்கு மால் கடல் மூடி மற்ற ஏழு விண்பால் பின்பால் திசை கட்டு இரு சுடர் வீழினும் இரு சுடர் என்பது சூரிய தந்திரம் சாதாரணமா கொஞ்சம் கிட்ட வந்த போதே நமக்கு தாங்களே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஒரு வாரம் இருக்குன்னு சொல்லும் நமக்கு தின்ன கட்டுறோம் இல்லையா ஆமா சூரியனும் சந்திரனும் கீழே இறங்கி வந்து விழுந்ததுன்னா என்ன ஆவாம் சந்திரன் விழுந்தா குளிர்ச்சி தாங்க முடியாது சூரியன் விழுந்தா வெப்பம் தாங்க முடியாது ரெண்டுமே தாங்க முடியாது இன்பமும் தாங்க முடியாது துன்பமும் தாங்க முடியாது புண்ணியமும் தாங்க முடியாது பாபமும் தாங்க முடியாது எதுவும் அடவோடி இருந்தால்தான் ரைட்டு ஒற்ற கோயில் திருப்பணி பண்ணார் அவருடைய மனைவிக்கு இறந்து போகற அளவுக்கு கட்டி போச்சு உடம்பு அப்படி திருப்பதி பண்ணவர் என்ன கேட்டார் நான் குட்டிச்சவரா இருந்த கோயிலை கட்டி வச்சேனே என் மனைவி செத்துக்குடுவான் போட்டிருக்கே அப்படின் அப்ப நான் ஆறுதல் சொல்லும் போது சொன்னே அந்த புண்ணியத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆமா நிறைய புண்ணியம் சேர்ந்துட்டது புண்ணியத்தை உனக்கு தாங்க கூடிய சக்தி இல்லை இறந்து கஷ்டப்பட்டு அஞ்சல் நெஞ்சு நீ பயப்படாத அப்படின்னு தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுவது போல நமக்கு சொல்றார் ஆமா அஞ்சல் நெஞ்சு திருப்பாதிரி புயூர் திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நெற்றி கடவுள் சுடரான் கடலினையே கண்டோம் அவனுடைய திருமணி இருக்கிறது நம்மளை காப்பாற்றுவதற்கு நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு எழுதிக்கிறார் ஒரு பாட்டு மண் பாதளம் பொக்கு மால் கடல் மூடி மற்ற ஏழு உலகம் விண்வால் திசை கட்டு இரு சுடர் வீடின் அஞ்சல் நெஞ்சே சின்பால் நமக்கு ஒன்று கண்டோம் திருப்பாதிரிப்பு கண்பாவு நச்சி கடவுள்டலான் கடல் இணைக அவனுடைய திருமடி இருக்கிறது உன்னை காப்பாற்றுவதற்கு நீ எதுக்கு பயப்படுற நம்ம மனசுக்கு அப்படி ஒரு தேக்கம் வருகிறது இல்லையா ஆமா இந்த பாடலை நாம எண்ணி விட்டோமே ஆனால் என்ன துன்பம் வந்தாலும் நம்மளால தாங்கிக் முடியும் ஆமா அதத்தான் ஒரு பெரியவர் சொன்னார் சும்மா தனு வருமோ சும்மா புளி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவனருள் செய்திப்பதன்றால் எய்தவனை நாடியது கொடுத்தான அவனை நாடிவிடு அப்படின்னு இல்லையா இப்படி ஒரு பாட்டிலே அந்த திருப்பதிகத்தில் எழுதுகிறார் சுவாமி அற்புதமான திருப்பதிகம் இது திருப்பாவிரி புரியூர் பாண்டி தரிசனம் பண்ணிவிட்டு நேர திருவதிகை வீரத்தானந்தான் வர்றாரு எந்த ஊர்ல இருந்து புறப்பட்டாரோ அந்த ஊருக்கே வர்றாரு அப்ப அவருடைய நினைவில் என்ன இருந்திருக்கிறது திருவதிகை வீரத்தானந்தான் இருந்திருக்கிறது இல்லையா கடல்ல மிதந்து போய் திருப்பாவிரி புரியூருக்கு போய் அங்க பதியவும் பாடிவிட்டு நேர திருவதிகை வீரத்தான வருகிறார் சாமி அதே மாதிரி திரியான சம்பந்தர் கூட மதுரைக்கு போறார் தமிழர்களை எல்லாம் அழித்து விட்டார் தமிழர்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தது போக மாற்ற பூண்முலையால் என்று திருநெல்வாற்று பதிகம் அதனால என்ன பண்ணார் நேர திருநள்ளாற்று தான் வர்றார் இடையில இருக்கிற ஊரெல்லாம் தரிசனம் பண்ணினாரு அவனுடைய நோக்கம் எது திருவிழாத்துக்கு போவோம் ஏ அந்த பதியம்தான் இவரை காப்பாற்றி விட்டது ஆமா அதே மாதிரி இவர் என்ன பண்றார் நேர திருவதிக வீரட்டானத்துக்கு வருகிறார்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 என்ன பொருள் நமச்சிவாய மந்திரத்தினாலும் கதி கிடைத்து விட்டது பாத்துக்க போற பொருள் அப்புறமா பாத்துக்கணும் அப்ப நமச்சிவாய மந்திரம் எல்லாரையும் சாப்பாடு ஆனா இன்னொன்னு நான் முன்னையே சொன்ன வஞ்சாட்ட ஜபம் பண்றவன் ஒழுங்கா செய் ஆமா கோயிலுக்கு போகிறவன் ஒழுங்கா போகிறானா ஒரு காரியத்தை நாம செய்யும் போது ஒரு பல்பு சரியா என்ன சொல்றோம் அதே மாதிரி பஞ்சாற்றம் சொன்னோம்னா அவருக்கு படிக்கிறது நிச்சயமாக ஆமா இது என்னுடைய எண்ணம் இல்லையா பஞ்சாற்றம் சொல்லும் போது நம்ம ஒழுங்க சொல்லிடணும் அவசரப்படாமல் அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிவிடும் என்ன ஆகும் ஆயுதத்தட்டு சொல்லுவதற்கு இருபத்தி நிமிஷத்துக்கு மேல ஆகவே ஆகாது நான் திறந்தோறும் ஆயுதத்தட்டு சொல்றேன் ஆமா பெரும்பகுதி நான் பஞ்சாட்சம் ஜபம் பண்ணும் போது அவசரப்பட மாட்டேன் சாப்பாட்டுக்கு போன எண்ணம் வராது எனக்கு சாப்பிட்டுக்கல எப்போதும் தான் சாப்பிடுறோம் வேக வேகமா பஞ்சாட்சன் சொல்றது என்னுடைய ஜென்மாவிலேயே கிடையாது பத்துக்க மாட்டேன் ஆமா சாமி சொல்ற அஞ்சு நாள் உயிர் பண்ணும் அப்படிங்கிறார் அப்ப பஞ்சாட்சம் மிக போற்ற வேண்டியது என்று நம்ம எண்ண வேண்டிய ஒன்று இதுவும் அஞ்சாம் நான்காம் திருமுறையில தான் வருகிறது பாடல்கள் தான் உங்களுக்கு தொட்டு காத்துகிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்து சில்ல பாடல்கள் அதுல இருக்கிறது இல்லையா ஆமா ஒரு பாடல் தான் உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன் நினைவூட்டல் தானே ஆமா இதுல நாலாம் திருமுறையிலே தலையே நீ வணங்காய் பல காலம் நீங்கள் கேட்க திருப்பதிகம் தான் இல்லையா இந்த பதிகத்தை செல்லும் போது தெய்வ கேட்கிறார் பெருமான் என்ன சொல்றார் தெரியுமா செல்லும் கதிகாட்டும் கதிகாட்டும் திருப்பதிகம் எங்க செல்றது ஈசன் திருவடிக்கு ஈசன் திருவடிக்கு செல்வதற்கு வழிகாட்டுகிறது இந்த திருப்பதிகம் எழுதி வைக்கிறார் அவர் நாம் அந்த பதியத்தை கேட்கும் போதோ அல்லது பாடும் போதோ அந்த எண்ணம் நமக்கு வருகிறதா இல்ல இல்லையா நீ வணங்க கண்டி எந்தோர் வீட்டில் இங்காலும் தினாந்தன்னை கண்காணிங்களோ கேள்விங்களோ சிவன் மிரை தம்பவன எரிவோ மெயினிப்பிடான் பெறும் எப்போதும் செவிகால் கேள்விங்களோ முக்கே முரலர் இந்த புக்கு ஆழத்துக்கு உறுதுணையாக இருக்கும் மூக்கினாலே பாடிபடுறது தப்பு வாய் பாடுவதற்கு மூக்கு அனுசரணை மூக்கு இல்லைன்னா பாடவே முடியாது முரல்வது என்பது வண்டுதான் முரதும் வண்டுதான் முரள்வது என்று சொல்லுவோம் சாக்காய் முரள்வது என்று சொல்லுவது இல்லை சாக்காய் கரைகிறது என்றுதான் சொல்லுவான் இல்லையா கழுதை முரல்கிறது என்று சொல்ல மாட்டான் கழுதை கட்டுதுன்னு தான் சொல்லுவான் இல்லையா ஆமா மயில் கூவுதுன்னு சொல்லுவான் து என்பது வண்டுபோல் இந்த மூக்கு ஒலிக்கும் அது உனக்கு அனுசரணையாக இருக்கட்டும் கடவுளை பாடும் அப்படி சொல்றார் சாமி உரிமோர்த்து ஆடும் விழாந்த நீ வாயே வாசிக்கின்ற நெஞ்சே நீ நீர் இவர்கடையின் மலரி மஞ்சாடும் மலை மங்கை மணாதலே நெஞ்சே நீ எனக்கு ஆமா நோயல்ல கைய தூக்கிட்டு கும்பிட முடியாது என்னால போகும் மேல கொண்டு போக நினைப்பேன் போக முடியாது குப்பி தொழின்னு இருக்கு கையால் கும்பிடுறேன் கும்பிட முடியலையே வருத்தப்பட்டது உண்டு வருத்தப்பட்டதுனால மறுபடியும் நல்லா கும்பிட வச்சுட்டான் நிச்சயமாக கைகளால் ஆத்தையார் பயனில் அறன் கோயில் வரம் வந்து அட்டி போச்சி எண்ணாதையார் பால்கடார் பயனில் கரைக்கண்டன் ஒரே கோயில் கோயிலை சுற்றி வரும்போது சில பேர் என்ன பண்ணுவா நூற்றி எட்டு சுத்து சுத்தி வர்றேன்னு சொல்லுவான் ஓடுவான் பாருங்க ஓடுவான் கோயில் பிரதட்சணம் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு மண்குடம் நிறைய எண்ணெய் வாங்கிச்சா மண்குடம் எவ்வளவு சுல்லு பாத்திரமோ பெற்ற சுய விழுந்தா என்ன ஆகும் குளோஸ் இவ்வளவு எண்ணெய் கூட முடியாது இல்லையா வேற ஒரு பாத்திரமா இருந்தா விழுந்துன்னா நிமிச்சி கொஞ்சம் தப்பிச்சுடும் மண் பாத்திரத்துல அவர் இடுப்புல தூக்கிட்டு நடந்தான் நீ பிரதன மோட்டார்ல எழுதுறான்ல எழுதி வைக்கிறாங்க உயிர்கொண்டு போகும்போது குற்றால துறை கூட்டம் இருப்பங்களோக்கள் பல்கலை திருமணம் சேவடி கீழ்பர்களோ எங்க ஊர்ல ஒரு பயிற்சிக்கார்கா அட்டானிக்கால் போட்டுருப்பான் கிட்டத்தட்ட பத்திரத்தார் மாதிரி இருப்பான் பாக்கிறது எப்பாவது அவனை கூப்பிட்டு அவன் எப்ப பார்த்தாலும் ஆனந்தம் ஆனந்தம் சொல்லிட்டே இருப்பான் ஏ ஆனந்தம் இங்க வட அப்படி ரெண்டு ரூபாய் எடுத்து கூப்பிட்டா வரமாட்டான் சில வேளையில வருமா சில பேளில வரமாட்டான் ஆமா அவன் பசி இல்லைன்னா இல்ல என்ன ஒரு எண்ணம் வரமாட்டான் எப்பவாவது வந்து ஆனந்தா அப்படிமா அவனுக்கு வரமாட்டான் இருமாப்பு பைக்கியத்தினால இருமாப்பு இருக்கிறான் இவன் கடவுள் நினைப்பினால இருமாப்புல இருக்கிறான் இல்லையா அவ்வளவுதான் இருமாந்திருப்போம் நீசன் பல்கள செல்லப்பட்டு என் உள்ளத்திலே இருக்கிறான் அவன் தேடி கண்டுகொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா சேவனை என்னுடைய தேடி கண்டுகொண்டு என் உள்ளேயே அவன் இருக்கிறான் அதத்தான் சாமி சொன்னார் திருமூலர் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்பில் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டு உறகின்றான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே இல்லையா இந்த உடம்பு நமக்கு கிடைக்காது பிறவி தப்பு போயிட்டுனா நம்ம எத்தனை லட்சம் ரூபாய் நம்ம வீட்டுக்கு கொடுத்தானோ இந்த உயிர் திரும்பி வராது கிடைத்தக்கரிய பிறகு ஆமா அதனால தேடி கண்டுகொண்டே என் நான்முகனும் தேடி தேவனா தேவனையின் உள்ளே என்று ஒரு அற்புதமான திருப்பதிகம் இவர் பாடுகிறார் இதை பாடின இடம் எது இது பொது திருப்பதியம் ஒரு ஊர்ல பாடல திருப்புந்துருத்தியில ஒரு மடம் கட்டினார் சுவாமி அப்பர் சுவாமி அவர் கட்டிய மடம் இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்கு பார்க்கலாம் ஆமா அங்க எங்க சமுதாயத்திட்ட இருந்து அந்த மடம் அப்ப எச்ஆர் போர்டு எடுத்து ரொம்ப கீழமா இருக்குன்னு இப்ப எச்ஆர் போர்டு நிர்வாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேனும் அந்த மடத்துல தங்கி இருக்கும்போதுதான் சின்னியாசம் மந்தர் வந்தார் திருநாவ சார் போய் அவர் பல்லக்கை சுமந்தார் என்று வரலார் இந்த அற்புதமான திருப்பதிகம் இந்த நான்காம் திருமுறையிலே இருக்கிறது ஆமா அடுத்தபடி ஒரு திருப்பதியும் பார்க்கல ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொலாம் விடு வெண்டலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தா இந்த திருப்பதியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்கிற எண்ணிக்கையுடைய வருகிறது இரண்டு கொலாம் இமையோர் துடுபாவும் இரண்டு குலாம் இறங்கும் விடைஞ்சிரு மாண்டு கண்ணு மூன்று கோலாம் அவர் மயிலை மூன்று குலாம் தலை கையெழுந்தான் மூன்று கோலாம் புறம் எய்தி நதாமே நாலு அவர் சமூகமாவன நாலு குலாம் சனனும் தோற்றமும் நாலு கொலாம் அவர் ஊர்தி அஞ்சு குலாம் அவர் காயப்பட்டே அங்கம் படைத்தன ஆறு குலாம் அவர் தம்மகார்முகம் ஆறு குலாம் அவர் தார்மி செய்வையாக்கினதாமே இந்த பதிய நீங்க கேட்டிருக்க முடியாது வெளிய பாடு கேட்டிருக்கீங்களா கேட்டிருந்தால் ரொம்ப ஆச்சரியம் இல்லையா ஆமா ஏழு கொலாம் அவர் ஊழிபடைத்தனர் ஏழு கொலாம் அவர் கந்த இழுங்கடல் ஏழு கொலாம் அவர் ஆளும் உலகங்கள் ஏழு கொலாம் இசையாக்கினதாமே எட்டு கொலாம் அவர் பெருங்குணம் எட்டு கொலாம் அவர் ஒடுங்கின மலர் எட்டு கொலாம் அவர் தோழியாவன எட்டு கொலாம் சிசையாக்கினதாமே ஒன்பது போல் அவர் வாசல் முகத்தன ஒன்பது போல் அவர் மாதிரி ஊழியை ஒன்பது போல் அவர் கோல குழத்தலை ஒன்பது போல் அவர் தானே பத்து கொலாம் அவர் பாம்பின்கண் பாம்பின் பத்து கொலாம் எயில் உணரின் பத்து கொலாம் அவர் காயப்பட்டாந்தலை பத்து கொலாம் அடியா செய்கிறானே இந்த பதிகம் மாத்திரம் எனக்கு நினைப்புல இருக்கு என்ன காரணம் நான் தினந்தோறும் சொல்ற பதிகத்தில் இது ஒண்ணும் ஆமா சித்திர பதிகங்கள் தினந்தோறும் நான் சொல்ல தவறுவதே இல்லை அதுல இது ஒண்ணும் இந்த பதிகம் விடம் தீர்த்த என்று பெயர் விடம் தீர்த்த திருப்பதிகம் என்ற பெயரோடு இரண்டு பதிகம் இருக்கிறது பொண்ணு சம்பந்தர் பாடியது அப்பர் பாடியது சம்பந்தர் பாடியதான் உங்களுக்கு நினைவூட்டி இருப்பேன் தவறாம நினைவூட்டிருப்பேன் ஆமா ஆனா குறிப்பில் பார்த்தா தெரியும் இது வரைக்கும் தமிழர் சங்கத்தில் நான் என்ன பேசி இருக்கிறேன் என்ன பாடியிருக்கிறேன் இந்த நோட்புக் இருக்கு நாலு வருஷம் பாடிக்கு பாட்டினதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் ஏதாவது பாடி அப்படின்னு இந்த திருப்பதிகம் விடந்தீத்த திருப்பதிகம் என்று பெயர் ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்டா கொஞ்சம் வரலாறு நாம எண்ணித்தான் திருவையாசுக்கு பக்கத்துல திங்களூர் என்று ஒரு ஊர் ஞாயிறு என்று ஒரு ஊர் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் திருவத்தியூருக்கு நான் சூரியன் பூசை பண்ண ஊர் சூரியனுக்கு ஞாயிறு பெயர் அல்லவா ஆமா சிங்களூர் என்பது திங்கள சந்திரன் சந்திரன் பூஜை பண்ண ஊர் அந்த ஊர்ல ஒரு பிராமணர் அவர் திருவண்ணாவை கிட்ட ரொம்ப பிரியமானவர் அவர் என்ன பண்ண அப்பெல்லாம் பேப்பர் வசதியோ டிவி வசதியோ ரேடியோ வசதியோ இல்லாத காலம் அல்லவ ஆமா நான் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சில ராக அப்ப ரேடியோ இருந்து டிவி கிடையாது ரேடியோ யாரு வீட்டுல இருக்கும் பணக்காரன் வீட்டுல தான் இருக்கும் சத்தேத கேட்கணும்னா இந்த பணக்காரன் வீட்டுக்கு தான் போய் ஆகணும் அல்லது இந்த பஞ்சாயத்து போர்டு என்ன சொல்றது ரேடியோ பஞ்சாயத்து போர்டில் இந்த மரமெல்லாம் வச்சு வளர்த்துங்க பார்க் பார்க்கல வச்சிருப்பான் அங்க போய் கேட்க போவேன் அப்ப தாரசியில ஏழது ஒன்பது வரைக்கும் மெயினா கச்சேரி நடக்கும் அத கேட்கறதுக்கு ஓடுவேன் சில வேளையில சில பணக்காரன் உள்ள போய் ஐயா சேடியோ எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்பேன் ஆமா சில ராகங்கள் செஞ்சுக்கணுமே என்ன பண்றது இப்ப என்ன அப்படி தேவையில்லை வருது ரேடியோ திறந்துட்டா வரு்கார்டு வருது இப்ப அவ்ளவு வசதி இல்லையாலத்திலே திருநாவுக்கரசர் என்று பெயர் கொடுத்தான் ஆண்டவன் என்று கேள்விப்பட்டார் அந்த திங்களூர்ல இருந்த ஒரு அந்தனர் அவருக்கு பேர் அப்பூதியடிகளார் பேர் இதை கேள்விப்பட்டதிலிருந்து இப்படி ஒரு மகானா அவர் பாட்டை கேட்டுக்கு திருநாவுக்கரசு என்று பெயர் கொடுத்தாரா என்று நினைத்து திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசே சொல்லியிருந்தார் நாவ பெருமக்களுடைய பெயரே பஞ்சாட்சிரம் என்று சொல்லுவார்கள் அவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் சொல்லி இருந்தார் அவரு வீடு கட்டினாரு திருநாவுக்கரசர் இல்லம்னு பேர் வைச்சார் ஒரு தோட்டம் போட்டார் திருநாவுக்கரசு தோட்டம்னு பேர் வச்சார் ஒரு தண்ணீர் பந்தல் வச்சார் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் வச்சார் அவருக்கு குழந்தை மூன்று மூத்த திருநாவுக்கரசு நடு திருநாவுக்கரசு சின்ன திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சார் இப்படி திருநாவுக்கரசரை பார்க்காமலேயே அவருக்கு திருநாவுக்கரசு ஆமா சுந்தரட்ட மிகவும் ஈடுபாடு உடையவர் பெருமிழ குடும்ப நாயனார்னு ஒருத்தர் சிறந்தர் மிகவும் ஈடுபாடு உடையவர் கணநாதர்னு ஒருத்தர் இவருக்கு உண்மையான தொண்டர் இந்த அப்புதெடியலர் இவர் என்ன பண்ணிருந்தார் இந்த அப்புதெடியலர் ஒரு தண்ணீர் பந்தல் வச்சிருந்தார் பலரும் புழங்குகின்ற ஒரு ரோட்ல வச்சாராம் அந்த தண்ணீர் பந்தலை இந்த விளக்கத்தை சொல்றவர் தெய்வ கேக்குறாருமா பொத்தரும் வராத இடத்திலேயே தண்ணீர் பந்தல் வைப்பான் என்னதுக்கு பிரயோஜனம் தண்ணீர் பந்தல் வச்சுட்டு தண்ணீர் பந்தல் இருக்கும் அவர்கள் பெயரால் வைக்கப்பட்டது இவர்களால் வைக்கப்பட்டதுன்னு இருக்கும் அங்க போனா பானை கூட இருக்க அவர் வச்சிருந்தார் அதுல திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் எழுதி வச்சுரு அந்த வழிய வந்தார்க்கரசர் தண்ணீர் இந்த பேரை ஆண்டவன் நமக்குத்தானே கொடுத்தான் யார் எப்படி வச்சது அப்படி ஒரு ஆச்சரிய அந்த ஒரு தோட்டம் இருந்தது திருநாவுக்கரசர் பூந்தோட்டம் கடவுளே தண்ணீர் பந்தல் தண்ணி குடிச்சுட்டு ஐயா ஐயா இந்த தண்ணீர் பந்தலை யாரு வச்சிருக்க அப்படின்னு கேட்ட ஓய் சாமியார தண்ணி குடிச்சுல போய் சொல்ல இருக்க சொல்லல அதான் ஆச்சரியம் தர்மம் பண்றவன் பண்ணி விடுமா அங்க போடுறான் பாருங்க அவன் பொருளாத பயலாவே நிச்சயமா ஆமா சாமியார தண்ணி வாய் குடிச்சுல உனக்க என்ன அப்படின்னு சொல்லி இருக்கலாம் திங்களூர் அந்த ஊர்ல ஒரு அப்பு தேடிகளா இருந்துருக்காரு இதை பார்த்தீங்கன்னா ஒரு நந்தவனா அதுக்கு பிற திருநாவுக்கரசன் வச்சிருக்க ஆறா ஒரு பெரியவரான் திருநாவுக்கரசர் பேரா அவர் பேரையே சொல்லிட்டு பாத்தீங்களா ஒரு நந்தவன அங்க ஒரு குளம் திருநாவுக்கரசர் குளம் ஒரு கிணறு சின்ன கிணறு ஆண்டவன் கொடுத்த திருப்பேர்ல இவ்வளவு காதல் அப்படின்னு நினைச்சா இங்க இருந்து சிங்களூருக்கு போனார் அவர் சிவனடியார் அப்படிங்குற முறையில சாமியும் வாங்க உட்கார்ந்து அப்படின்னு சொன்னார் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா திருப்பணம் ரோடுல வந்த நீங்க ஒரு தண்ணீர் பந்து வச்சிருக்கீங்க ஆமா தண்ணீர் குடுத்தீங்களா அப்படின்னா இவருக்கு என்ன பயம் அங்க இருக்க ஏதாவது சொல்லிவிட்டான அன்பா தான் சொன்னாங்க உங்க பேரை சொன்னாங்க திருநாவுக்கரசுங்கிற பேர்லயே நீங்க இவ்வளவு அன்பு செலுத்தினீங்களே உங்களை பார்க்கலாம்னு தான் வந்த அப்படின்னு சொல்லாம திருநாவுக்கரசு ஏன் பேர் வச்சு வச்சிருக்கலாம் தானு சொல்லுவாரு ஒரு ட்யூப் வாங்கி போட்டானா கோயில்ல அந்த பேரை எழுதுனா இல்லையா கபாலியார் திருவடிக்குன்னா அதுல எழுதுல இவன் பேரு நீத்தமா அது என்ன பண்ண அதை எழுதினா பாருங்க டியூபே மறைஞ்சு போச்சு பேரை எழுதுறதுனால வெளிச்சமே வந்து சேரல அப்படி போடுறான் நீங்க வந்து நீங்க பேரை வச்சு அந்த தண்ணீர் பந்தரை வச்சுட்டு வேற ஏதோ ஒரு பேரை வச்சிருக்கீங்களே அப்படின்னு தான் சொல்லிவிட்டாரு திருநாவுக்கிறதுங்கிற பேரை வச்சியேன்னு கேட்கல வேறொரு பேரை எழுதி வச்சிருக்கியே ஏன்னு கேட்டார் உட்கார்ந்து இருந்த அப்பூதியடிகள் எந்த சிவனடிய சிவனடி அராணி சுண்ணாமக்கர் உங்களுக்கு தெரியாதா இத வேற ஒரு பெயர்னு நீ சொல்லுவியா நீபம் நாப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு டிகிரிக்கு போயிடு இனிமே விட்ட தவறு அமணர்கள் நஞ்சு கொடுத்து உயிர் பெற்றவன் தான் அடியேன் அப்படின்னா நீதான் சொன்னாவுக்கிறதா விழுந்தா கால சாமி தவறு தவறு வந்து எந்த தெய்வத்தை கூடினோ அந்த தெய்வமே நேர வரும்போது நீ யாருன்னு கேட்டுட்டே மனைவி கூட்டு விழுந்து சொன்னார் ஏ மூத்த திருநாவுக்கரசு வந்து விழு நடு திருநாவுக்கரசு வந்து வனங்க கடைசி திருநாவுக்கரசு வந்து வனங்க எல்லாருக்கும் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தர்ல பார்த்தது ஒரு திருநாவுக்கரசு இங்க பாக்குற மூணு திருநாவுக்கரசர் சாமிக்கு தாங்க முடியல அப்புதிகளார் சொன்னார் எந்த கும்பிட்டு இருக்கமே நேரம் அமுது கொள்ளணும் சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் நல்ல புத்தி வரும் சில வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த வீட்டுல இருக்கணும் பண்ண பாபம்லாம் நமக்கு வந்து தொலைக்கும் ஆமா இல்லையா அந்த மாதிரி ஒரு மதத்துல ஒரு கதை இருக்கு ஆமா வட்டிக்கு விட்டு சாப்பிடுறான் ஒரு பொம்நாட்டி எந்த மதத்துல இருக்குன்னு நான் அப்புறமா ரகசியமா சொல்றேன் சொல்ல மாட்டேன் ஒருத்தான் வட்டிக்கு விட்டு அந்த வட்டியில வட்டியில சாப்பிடறான் இன்னைக்கு சட்டம் கூட வந்துருக்கு இந்த ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் வட்டி வாங்குற பாருங்க இப்ப காலையில தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூறு ரூபாய் காலையில தொண்ணூறு ரூபாய் எவ்வளவு அந்த மாதிரி வட்டி வாங்கினா இப்ப அவனை அரசு பண்றதுக்கு சட்டம் வரு சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கிற விஷயம் இல்லையா அப்படி ஒருத்தன் வாங்கிக்கிட்டு இருந்தான் ஒரு பொம் என்ன பண்ண சாமி குழந்தை இல்ல நான் கதை சொல்றேன் மேல தவறா எண்ணி விடாது பிறக்கல குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையனுடைய மலத்தை நான் சாப்பிடுறேன்னு வேண்டிக்கிட்டான் கதை சொல்றேன் ஆமா தவறா எண்ணி விடாதீங்க சாமி நான் குழந்தையுடைய மலத்தை சாப்பிடறேன் வேண்டிக்கிட்டேன் வேண்டுதல உண்டு சில பேருக்கு எடப்பா அரிசி தவற பணம் தவறேன்னு வேண்டிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி குழந்த பறந்துடுத்து என்ன பண்ணிருக்கலாம் சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த மரத்துல கொஞ்சோண்டு ஒரு கிலோவா சாப்பிட வேண்டிக்கிட்டா குழந்தை மரத்தை சாப்பிட ஒரு ஈக்கு குச்சியில கொஞ்சோண்டு எடுத்து ஒரு வெள்ளக்கட்டியில வச்சு டபக்குனு போட்டு முழுங்கிருக்கலாம் இல்லையா இவ இன்னைக்கு சாப்பிடலாம் நாளைக்கு சாப்பிடலாம் இன்னைக்கு சாப்பிடலாம் நாளைக்கு சாப்பிடலாம் இன்னைக்கு சாப்பிடலாம் நாளைக்கு சாப்பிடலாம்னு நினைச்சு பையனுக்கு வயசு பதினாறு இப்ப பையன் எங்க லெட்டரிக்கு போனா தெரியாது கடவுளே நான் அப்படி வேண்டிக்கிட்டேன்னு எனக்கு பிறந்தது அப்பவே சென்று இருக்கலாமே இப்ப பையன் இப்ப எங்க லெட்டரிக்கு போறான்னு தெரியலயே நான் தவறு பண்ணிவிட்டேனே அப்படி சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டா இப்ப சாமி சொன்னானா இந்த கடைசியில இந்த தெருவுல கடைசியில ஒருத்த வட்டி வட்டி வாங்கி சாப்பிடற போய் ஒரு பிடி சோறு வாங்கி சாப்பிடு இதுவும் சொன்னவர் யாரு ஆமா நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா வாரியாருக்கு அனுப்புங்க நன்றி ஆமா வாரியார் எவ்வளவு சொன்னாரு ஒண்ணு சொன்னாரா ஆமா தமிழ்நாட்டையே திருத்த பார்த்தார் அவர் சேர்ந்த சொந்தக்காரர் சொந்தக்காரர் ஜாதியும் இல்ல எனக்கு ஆமா வாரியார் சொன்னார் இந்த கதை அந்த கடைசிய வட்டி வாங்கி சாப்பிடற மாதிரி அவங்க வீட்டுல போய் ஒரு பிடி சோறு வாங்கி சாப்பிடு சரியா போடுங்க அப்ப என்ன அர்த்தம் இந்த சோரும் அந்த மலமும் ஒண்ணு அப்படி சில வீட்டில் சாமியில அமுது பண்ண அப்படின்னு ஒத்துக்கிட்ட சாப்பிடுற வேலை மூத்த திருநாவுக்கரச வாழை இருக்கு அப்பூதி அடிகள் வச்சிருந்த வாழைத்தோட்டம் இன்னைக்கும் வாழைத்தோட்டமாக இருக்கிறது ஆமா அந்த பரம்பரையில் வச்சு காப்பாத்துறாங்க அந்த அப்பூதி அடிகள் பரம்பரை இருக்கு இன்னும் போய் எல்லா எடுத்துக்கிட்டு வாங்க இந்த வாழை மரத்துக்கிட்ட எப்போதும் நல்ல பாம்பு இருக்கும் ஏன் வெயில் காலத்தில் இந்த சூடு தாங்க முடியாம இந்த ஜில்லி போய் சுத்திட்டு இருக்கும் காடு இப்ப நல்ல பாம்பு இருந்த இடத்துல இப்ப மனிதன் இருக்கான் அதனாலதான் அந்த நல்ல பாம்பு இருந்த குணம் இவருக்கு இருக்கு ஆமா இவன் போய் இலைய இருக்க போனானி நல்ல பாம்பு தீண்டி விட்டதுன்னு பையனுக்கு தெரிஞ்சது குருத்தை எடுத்துக்கிட்டு ஓட்டமா உடையான் வீட்டுக்கு அம்மா கையில இருந்து குருத்தை கொடுத்தான் கீழே விழுதுட்டான் பையனை பார்த்தோம்னா ஓஹோ இவனை விஷம் தீண்டி விட்டது அப்படின்னு அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டான் இந்த கொலகார பாதி ருத்ராட்ச பய வந்தான் என் வீட்டுக்கு என் பையன் செத்து ஒழிஞ்சான்னு நினைக்கல அந்த அம்மா அவரும் நினைக்கல இன்னைக்கு அடியார் நம்ம வீட்டுல சாப்பிட மாட்டார் போல இருக்கே நாம என்ன செய்வோம் அப்படின்னு நினைச்சாங்க இந்த பையனை பாயில சுருத்தி கொல்ல பகத்துல தூக்கொண்டி போட்டுவிட்டு திருநாவுக்கரசர் வந்து சாமி சாப்பிடலாம் சொல்லுவானா சொல்ல முடியுமா சொல்லுதானா சொல்ல முடியுமா அந்த மனம் எப்படி வந்தது அந்த சிவவேடத்துல அவ்வளவு மதிப்பு ஆமா திருநாவுக்கரசர் கையால் அலம்பினார் எலையில போய் உட்கார்ந்தார் சாதம் படைக்கப்பட்டது கரியலாம் படைக்கப்பட்டது அவர் வந்து வணங்கினார் விபூதி கொடுத்தார் முதல்ல அஞ்சு பேரும் வணங்கி விபூதி வாங்கினாங்க அப்புதி அடிகளார் மனைவி அப்புறம் முதல் திருநாவுக்கரசு அப்புறம் ரெண்டாவது திருநாவுக்கரசு அப்புறம் மூணாவது திருநாவுக்கரசு அந்த வருஷ கிரமமா அந்த விபூதி வாங்கி இருக்கிறாங்க இப்ப சாப்பிட போகும்போது அப்புதி அடிகளார் வணங்கினார் விபூதி கொடுத்தார் அம்மா வணங்கினார் விபூதி கொடுத்தார் அடுத்தபடி யார் வாங்கணும் மூத்த திருநாவுக்கரசு வாங்கணும் நடுத் திருநாவுக்கரசு வந்து கையை நிறான் மூத்த திருநாவுக்கரசு எங்க அப்படின்னு கேட்டார் இந்த கொலகார பாவி நீ வந்து தொலைச்சியா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு அவன் செத்து ஒழிஞ்சாண்டா அவனையும் கேட்கற அப்படித்தானே சொல்லுவான் இப்ப இருக்கிற மனிதன் அப்படித்தானே சொல்லுவான் தோரே போட மாட்டான் பத்தி சொல்லுமா என்ன நாமளே சிண்டாடுறோம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அரிசி வாங்கி இல்லையா ரூபாய்க்கு பத்து படி சின்ன பிள்ளைங்க தெருவுல வதி அழியும் ஆமா ரூபாய்க்கு படி நான் வேலை பத்து முப்பது ரூபாய்க்கு பவுன்ல அரை பவுன் தோடு வாங்கினேன் பவுன் நீ சொன்ன அந்த இளவெட்டு பிள்ளைகள்லாம் என்ன கேட்பான் தருமூர சாமி நாங்க பைச்சே முடிச்சு போச்சு உழவுறாரு மேடையில் பவுண்ட் முப்பது ரூபாய சொல்லுவான் எனக்கு ஏழ சம்பளம் காதுக்கு அப்ப காதுல தோடு போட்டுக்கல சிவனும் போட்டுருந்தான் தோடு இல்லையா தோடு போட்டிருந்த ஆமா அப்படி சொல்லல அப்பூஜ் என்ன சொன்னார் இப்போது அவன் உதவான் சொன்ன சொல்லு என்ன செய்ய பெருமான் எழுதுறாரு இப்போது அவன் உதவான் அப்ப இப்போது உதவால உதவ போறான்னு அர்த்தம் இன்னைக்கு பணம் கொடுக்க மாட்டான் கொடுக்க போறான்னு அர்த்தம் உதவான் சாமி அப்படி நினைச்சு பார்த்தாரு அந்த திருவுள்ள ஒரு நடுக்கம் வந்தது ஆமா அதத்தான் இந்த மனோ தத்துவம் சொல்றாங்க இல்லையா சாமிக்கு தெரிஞ்சு சரி திருப்பநம் கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு வாட்டி சாப்பிடல கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா மணி பன்னெண்டு ஒரு அஞ்சு நிமிடத்தில் முடிச்சு ஜெயிச்சு திருப்பநம் கோயிலுக்கு போயிட்டார் இவங்க என்ன பண்ணாங்க இந்த பாயில சுழ்த்தி போடுற சவத்தை எடுத்துக்கிட்டு நேரங்க போனாங்க கோபுரத்துக்கு வெளியில அதை போட்டு இந்த திருப்பதிய பாண்டாம் அவர் உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொலாம் கிடுவண்டலை ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே இதுல பாம்பு கடிச்சு விட்டதாகவோ அப்பூதி அடிகளார் பிள்ளை பிழைக்கணும் என்றோ வார்த்தையே வல்ல உட்குறிப்பு இருக்கும் போல இருக்கு அந்த உட்குறிப்பை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை இல்லையா ஆமா இரண்டு கொலாம் இமையோர் தொடுபாதம் இரண்டு கொலாம் இறங்கும் குழை பெண்ணான் இரண்டு கோலாம் ஒருவஞ்சில் ஆனா சம்பந்தர் பாடும் போது சொல்றார் இந்த பெண் இப்படி கஷ்டப்படலாமா அவன் இறந்து போயிட்டானே என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார் அது உங்களுக்கு தெரியும் உடையாய் தகுமோய் வழியே சரவே கட்டப்படுற அப்படின்னு கேட்டாரு வெளிப்படை இல்லை பொருள் இருக்கிறது எண்ணத்துக்குள்ள மூன்று கொலாம் மூன்று கோலாங்க மூன்று குலாம்புறம் எய்தினதாமே அப்படின்னு பத்து பாட்டு நான் முதல்ல சொல்லிவிட்டேன் மறுபடியும் சொல்ல வேண்டாம் இந்த பத்தும் பாடினா பாடினார் பையன் எழுந்து நின் என்று வரலாறு நீங்க கேக்கலாம் யோ ஒரு பையன் இறந்து போட்டான் கூப்பிட்டு விடுறேன் இந்த பதியத்தை பாடவன் எந்திரிக்கிறான் நான் பாட்ட இல்ல தாடி கீட்டெல்லாம் பிச்சு விடுவா கூட நீங்க என்ன உதச்சாலும் சரிதான் என்ன பொண்ணாலும் சேர்ந்தான் நான் பாடினா அந்த பையன் எந்திரிக்க மாட்டான் ஆமா நிச்சயம் ஏன் பாடினவனுடைய எண்ணமும் கருந்தான் அவரை அவனை எழுச்சே தவிர பாட்டல்ல இப்ப திருவாவுடது ராஜரசனம் பிள்ளை இருந்தார் அவர் ஊதிய நாதசுரம் இருக்கிறது எங்க ஊர்ல ஒரு நாதசுவரக்காரன் இருக்கான் அவன் ஊதினான்னா பேய்ப்பிசாதெல்லாம் ஓடி போயிடும் அவனுக்கு கொண்டு இந்த நாதஸ்வரத்தை கொடுத்தா திருவாடுதூரை மாதிரி ஊத முடியுமா முடியாது நடக்காது ஆமா இல்லையா திருவாவுடது அறிவு அந்த அறிவு அவரை பண்ணுச்சு இல்லையா ஆமா வாக்கியமா பண்ணுச்சு இல்ல அவர் இந்த வாத்தியத்தை விட்டு இன்னொரு வாத்தியத்தை எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெரிய நாசக்காரர் ஆமா நாயன உலகத்திலேயே மஞ்சள் தஞ்சாவூர் ஜில்லாவில் நாயனக்காரர் ஒருத்தர் சொன்னார் திருவாரூரது ராயரசம்பிள்ளையை தான் குறிக்கும் தவள்காரர் ஒருத்தர் சொன்னா நீடாமங்கல மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை தான் குறிக்கும் ஆமா எத்தனையோ தவிர்காரன் இருக்கான் எத்தனையோ நாகசுவரக்காரன் இருக்கான் நாகசுவரக்காரர் சொன்னார் அவர் சொன்னா ராயரசம் பிள்ளையை தான் குறிக்கும்